الحمد لله الحمد لله نحفره ونستعيده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا رضل له ومن يظلم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نتحفذ العبده ورسوله أبا بعض وقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس تقوا ربكم الا زلزله الساعه الشيء العظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت அல்லாக்கே உரியதன் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் சாப்கள் நம்பவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீது உண்டாவதா புனித ஜிபாவுடைய தினத்தில் இதை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹு இந்த உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹால அமைத்திருக்கிற அருவாசல வச்சு எங்களிடத்துல கேட்டான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்பதாக கேட்டான் நாங்க சொல்லுவோம் பலா நீ தான் படைத்தவன் எங்களுடைய ரப்பு என்பதாக அந்த சொன்ன வார்த்தைய நாங்க இந்த உலகத்துல எடுத்து நடக்கிறோமா அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவோமா என்பதை சோதிப்பதற்காக அல்லா இந்த உலகத்துடைய வாழ்க்கையே தந்தோம் அல்லாஹால மௌத்த எங்களை சோதிக்கிறதுக்கு தான் என்பதா அல்லா தாலா சொல்றோம் அல்லதி ஹலகல் மௌத்தவல் ஹயாத்தலியுக்கும் உங்களுக்கு நாங்க உங்களோம் என்பதாக அல்லா தால கூறுவா நல்ல அருகே சகோதரர்களே எவ்வளோ வாழ்க்கையில நாங்க எவ்வளவு காலங்களை எத்தனை வர்ணங்களை நாங்கள் கழிச்சுட்டோம் ஏன் உலகத்துடைய வாழ்நாள் மிகவும் அதிகமாக மிகவும் விரைவாக சென்று கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மிகவும் வேகமாக காலம் ஓடிக்கொண்டிருக்க ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையல்லிருக்க சொல்லாங்க ஆயுத காலம் அறுவதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டதுதான் وقليل ما يتجاوزون ادي தாண்ட கூடியவங்க கொஞ்சம் பேர் እንதா நபி சொன்னார். நபி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல 12துருத்தி பீகா. அதுக்கு பின்னால வந்த خليफा আবু بکر ரலி الله 63 வயசுல வஃபாதா ஹிலாக. அதுக்கு பின்னால வந்த خليफा ஹசன் ரலி الله 63 வயசுல வஃபாதா ஹிலாக. இந்த இடையில வாக்க அல்லாஹ் تعالی எட்டி எங்களுக்கு எட்டி தந்த சில முடிச்சுக உலகம் உலகத்துல மனிதர்கள் நிரந்தரமாக வாழுவாங்க பௌத்த இல்லாம வாழுவாங்க உலகத்துல நிரந்தரமாக வாழ்றதுக்கு தகுதியானவர் உலகத்தில் ஒரு மனித நிரந்தரமாக வாழ்றதாக இருந்தால் நிரந்தரமாக வாழ வைத்திருப்பார் என்பதாக சொல்றார் கொஞ்ச கால வாழ்க்கையிலிருக்கிறார் அடிக்கடி கேள்விப்படுறோம் ஜனாதாவுடைய விஷயங்களை ஜனாசிய அறிவித்தல்கள் செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு ஆனா ஜனாத செய்தி வந்தா உடனே அப்படியா இல்ல இல்லே ராஜு அல்லா அவ்வளவு தான் நாங்கள் சொல்றோம் அதே அவர் பௌத்தாஹித்தாரு அதே மரணம் எனக்கு வருவே அந்த சிந்தனை ஒரு படிப்பின எங்களுக்கு வருதில்லை ஒரு மனிதனுக்கு பயன் உபதேசத்தில பெரிய உபதேசம் தான் இன்னொரு மனிதனுடைய சொல்றாங்க ஒரு மனிதன் மௌத்தா போனா நாங்க விலகி கொள்ளும் இதே போலதான் நாங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவோம் எங்களையும் இப்படித்தான் இந்த சந்தூப்பில் வைப்பாங்க எங்களையும் குடும்பத்தான் சுத்தி வருவாங்க எங்களையும் குளிப்பாட்டுவாங்க எம் செய்வாங்க நான் என் ஆசிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேனா ஒவ்வொருவரும் நாங்க சிந்திச்சு பார்ப்போம் எங்க எப்ப எப்படி வரும் யாருக்கும் சொல்ல யாருக்கும் சொல்ல எங்களுக்கு எப்ப மௌத்து வரும் என்பதா கொஞ்ச கால வாழ்க்கை சொல்றாரு வாழ்க்கை காலம் அது அதானுக்கும் எகாமத்துக்கும் எடைப்பட்ட நேரம் தான் என்பதாக சொல்ற அதிகம் எகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் தான் என்னுடைய வாழ்க்கை அதனால தான் குழந்தை பிறந்த உடனே எங்களுக்கும் செஞ்ச விடய வலது காதல அதிகல் எகாமத்தை சொல்லுவாங்க சொல்லியாச்சு எகாபத்தில் சொல்லப்பட்டு எப்ப தொழுக நடக்கும் தொழுகை நடக்கும் ஏ ஜனாசுடைய தொழுகைக்கு அதானவில்லை பொறந்தவுடனே அதான விக்காமத்தில் சொல்லியாச்சு ார்களே அல்ல வந்து அடையும் சொல்ல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எங்களை வந்து அடையும் அல்ல எந்த இடத்துல எங்கட உயிரை எடுக்க நாடுறானோ அந்த இடத்துல அல்ல எங்க உயிரை எடுத்துருவோம் காலத்துல அல்ல வசப்படுத்த அல்லா கற்றுக் கொடுத்த சபையில் ஒரு மனிதர் இருந்தாரு இஸ்ரா அலை சலாப் அல்டா போகக்கூடிய நேரத்தில் இந்த மனிதரை மாதிரியாக பார்த்துட்டு போனார் சபையில் இருந்த மனிதரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு போனாரு சுலம அலை சலாம் விரி நாங்க இந்த மனிதரே ரூபத்தை எடுக்க போறாரு போல ஒண்ணு என்ன செஞ்சாரு அந்த மனிதர உதாரணமாக கொள்முல உள்ள மனிதரை சுலைமலை காத்து மூலமாக வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சார் காத்துக்கு சொன்னாரு இவர உதாரணமாக சொல்ற கொண்டு போயிட்டு விட்டு காத்துக்கு சொல்ற போயிட்டு அந்த மனிதரை காத்து கொண்டு போயிட்டு சேர்த்து அடுத்த நாள் சுலைமலை சலா வழக்கு காறாங்க கண்ணு கேட்டாங்க ஒரு மாதிரிய பார்த்துட்டு போனீங்க என்ன காரணம் சொன்னாங்க நான் லொஹருடைய நேரத்தில் கலந்த அல்லாந்தால எனக்கு கத்தளை அந்த மனிதருடைய ரூஷ அசருடைய நேரத்தில் சென்னில எடுக்கணும் சொல்லி சென்னில எடுக்கணும்னு சொல்லி அல்ல நான் இருந்தால் இவர் லொஹருடைய நேரத்தில் இங்கே இருக்கிறாரு அதை பார்த்து நான் யோசிச்சாங்க அதை நான் அவரை உடனே கண்டிக்கு அனுப்பி வைச்சல் அல்ல அங்கே வச்சு ரூப எடுத்துக்காருக்கு எந்த மௌத்த எழுதி வச்சிருக்கிறாரோ அல்ல அங்கு ஒரு தேவை ஏற்படுத்துவான் என்பதாக நம்பியாக சொல்லார்களே என்ன சொல்ல வார்த்தை ஒரு குஞ்சு கால வாழ்க்கையால் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காகவே அல்லா தந்திருக்கிறான் நாங்க எங்களை நாங்களே சுய விசாரணை செஞ்சு கொள்வோம் வரக்கத்தால் ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்கொண்டோம் முன்னோக்கோம் ரமலான் தேவ மாதத்தை நாங்க அடைந்தோம் இன்றை நாங்க ரபலான தேவ மாதத்துக்கு பிரியாவிடா கொடுத்துட்டோம் நாங்க ஒவ்வொருவரும் பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் சிந்திச்சு பார்ப்போம் நாங்க ரமலான வழி அனுப்பி வச்சோமா அல்லது ரமலானோட சேர்த்து எங்க அமல்களையும் சேர்த்து வழி அனுப்பி வச்சோமா ரமலான்ல மசிதில் எப்படி மக்கள் இருந்தாங்க ரமலானுக்கு பின்னால எந்த அளவு இருக்கிறாங்க ரமலான் அல்லாஹால ஒரு பயிற்சி ஒரு ட்ரெயினிங் அல்லா தாலம் தத்தபோல் நீங்க தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா தால தந்தான் ரமலான்ல எந்த அளவு நாங்க பிரயோஜனங்களை பாயுதாக்களை அடைஞ்சிருப்போமோ அந்த பிரதிபலிப்பு தான் ரமலானுக்கு பின்னால எங்களிடத்திலிருந்து வெளியாகும் ஒவ்வொருவரும் எங்களை நாங்க சுயா விசாரணை செஞ்சுக்கொள்வோம் ர நான் எப்படி இருந்தேன் மஸிது தொடர்பு எப்படி இருந்துச்சு ரபலானுக்கு பின்னால எப்படி இருக்கு எங்களுடைய தொழிலை எந்த நிலை இருக்கு ரபலான்ல நாங்க மஸிதோட இருந்தோம் ரபலானுக்கு பின்னால எங்களை மஸிதுக்கு போக முடியாத இருக்கு அப்ப அந்த ரபலான்ல நாங்க படித்த பாடம் இல்ல மாதம் அல்ல எங்களுக்கு எங்கட இமல சார்ஜ் பண்றதுக்கு தந்த மாதம் மனிதர் போன சார்ஜ்ல போட்டார் முப்பது நிமிஷம் சார்ஜ்ல போட்டாரு சார்ஜ்ல போட்டு முப்பது நிமிஷத்துக்கு பின்னால் எடுத்து பார்த்தா சரி சமா குறைஞ்சது ஒரு ரெண்டு கட்டை சரி ஏறி இருக்கோம் ஒரு கட்டை ஏறி இருந்தா கொஞ்ச நேரம் சரி வேலை செய்யும் நாளையும் அடைஞ்சோம் சார்ஜ் ஆக்கிரோம் ஆனா எங்கட வெட்டரி எம் டீ தான் இருக்கேன் எங்கடைய எங்களுக்கு தொழுக மனசு எதம் கொடுக்குற தொழுகத்துல நாங்க கொடுப்போக்காக இருக்கிறோம் வெளிச்சமாக்கி வைக்கணும் அவரு சொல்லுவாரு சைத்தானுக்கு ரைய கண்ட உடன ரே சந்தனிதா மனிதர்களா தராயி தொழுறாங்க வித்து தொழு தியாமு உருவான ஓந்துறாங்க இவ்வளவு செய்யறாங்க சொல்லி சந்தேகம் வருவான் பெருநாள செய்து இல்ல சந்தேகம் வருவான் இப்ப நான் செய்தாரா இல்லா இவங்க அடைஞ்சிருக்கிறோம் சொல்லக்கூடிய விடயம் அல்ல ரமல மாத்திரம் செய்ய விடியாமல் எல்லா நிலைமைகள் எல்லா நேரத்திலையும் நாங்க சஃபர்ல இருந்தாலும் பிரயாணத்துல இருந்தாலும் வீட்டில இருந்தாலும் நோயில இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் விடயத்துல முதலாவது கேள்வி கேட்கப்படுறது தொழுகையை பற்றி தான் என்பதால் அபிவன் அந்த தொழுக சீராயித்தா அவளுடைய அனைத்து அமல்களும் சீராகிரும் தொழுக சீர் இல்லையா அவள் முடிவு மோசமானதாக மாறிடும் என்பதால் அபிவன் தொழுக எப்படி இருக்கு எங்கிட்ட தொழுகையை படிப்போம் தொழுகைக்கு ஒரு மனிதன் தயாராகிறான் சொன்னா அல்ல அவனை சுத்தமாக்கித்தான் தொழுகைக்கே எடுக்கிறான் அப்படியே அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் முதலெடுக்கக்கூடிய நேரத்துல முகத்த கழுவுவா சொன்னா அவன் கண்ணால பார்த்த சிறிய பாவங்கள் வாயால பேசுற சிறிய பாவங்கள் அதே போலையை செய்யக்கூடிய நேரத்துல சின்ன வந்து சின்ன பாவங்கள கையால நடந்த சின்ன பாவங்கள காலை கழுவக்கூடிய நேரத்துல காலால செஞ்ச பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுறான் அப்ப தொழுகைக்கு எடுக்கக்கூடிய நேரத்திலேயே அல்ல எங்களை சுத்தமாக்கி தான் தொழுகைக்கே எடுக்கிறான் நாங்க தப்பீர் கெட்டோம் அல்ல எவ்வளோட பேசுறாள் ومن أن تفرق كتنها الله أمد فكه ملوكرا سورة الفاتحة الحمد لله رب العالمين الله تعالى سلطة حبيثني عبدي اين عديال الى فهل دي الرحمن الرحيم الله تعالى سلطة افلا علي عبدي اين عديال الى تذيكي مالك يوم الدين مجدني عبدي اين عديال الى قليل فرطي الله تعالى بيسره ياك لا اعبد واياك لا استعين يا الله واللي وانا ضرب وانا كده وديته ضرب يا الله ان سبرا مستقيم ياك ايه انا وليك خاطري يا الله انا تقول دعا கேட்கற والله تعالی சொல்றான் هذا بيني وبينه عبدي باصل اذا لكم ادي يدكم الله வேடைய ادي ادي கேட்டானோ அத நான் குடுத்துறேன் சொல்லி அல்லாஹ் تعالی சொல்றான் இந்த கி லா சொல்லுறேனே உடனே எப்படி இருக்கு எவோட பழகிக்கின்ற தொழுகை இருக்கா எவ்வளோ பிள்ளைகள் கிட்ட தொழுகை இருக்கா இன்றைய தொழுகோதில் பெரியாரில் அந்நிய மக்கள் அதாவது மதுபானத்தை உபயோகிப்பாங்க அதிகமாக அவங்களுக்கு சந்தோஷம் கல்யாண வீடுகள் வந்தா மதுபானம் குடிப்பாங்க அதே போல மையத்து சாவூடுகள் வந்தா மதுபானம் குடிப்பாங்க அதை அவங்க பழக்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க அதே போல நாங்க இல்ல தொழுகை எப்படி பழக்கமாக்கி இருக்கிறோம் கலியால ஊடு வந்தா தொழுகை இல்ல மையத்தூடு வந்தாலும் தொழுக இல்ல அல்ல இல்ல இவங்களை பள்ளிக்கோணு தொழுக இது விடயத்துல நாங்க முக்கியத்துவம் செலுத்தோடு சொல்லா முருளாத அவனோட குழந்தைகளுக்கு ஏழு வயதாக தொழு படி ஏவுங்க பத்து வயதாக தொழில அடிச்சு தொலைவை சொல்றாங்க குழந்தைக்கு ஏழு வயதுல தொழுறதுக்கு ஏவுன பத்து வயதாக அவசியம் இருக்காது ஏன் ஏழு வயசுல இருந்தே அவராக அவர் தொழுகைக்கு பழகிடுவார் அதே போல குருவான் எப்படையோ குர்வான் ஓதிரும் ஒரு குருவான் ரெண்டு குருவான் பிடிச்சோம் ஒரு குறைஞ்சிசு ஒரு ஜிசு ரெண்டு ஜிசு சரி ஓதிடும் இந்த குரான் நிலைமை கூட இருக்கு அறிவிச்சாலாக குரானி தட்டி எடுக்கிறோம் குர்ஹான் அப்படியே வச்சிருவோம் குரு ஆன் அல்லா இடத்திலிருந்து வந்தது அந்த உயர்ந்த இடத்திலிருந்து வந்தது அந்த குருஹான நாங்க எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அந்த குரு ஆலை நாங்க இன்னைக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அத நாங்க சித்திச்சு பாப்போம் நாங்க பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த டிவிய நாங்க கல்லியமாக பொறுமதியான இடத்துல வச்சிருக்கிறோமா அல்லது எங்களை கொண்டு போகக்கூடிய இந்த குரு ஆலை இடத்துல வச்சிருக்கிறோமா எப்படி நாங்க தொலைக்காட்சி பெட்டியல புடவை போட்டு கூடி தூசிப்படாம வச்சுக்கிறோம் குர் ஆன் தூசிப்படுது சில இடங்கள்ல குருஆான் கேட்டா அது எலி அரைச்சிருக்கு சேர்த்து மூடி வச்சுக்கோ சொன்னாங்க குர்ஆண ஓடுத்துங்க குர்ஆன் அடைந்து விட அல்லா தலை வைத்திருக்கிறான் நவியா சொன்னாங்க உங்களுக்கு வரம்ப வரக்கூடாதா ஒவ்வொரு இரவிலையும் சூரத்தில் வாக்கி ஆவ நீங்க ஓதுங்க உங்களுடைய தேவைகள் ஒவ்வொரு நாளும் வந்தது ரொம்ப நசு வந்தது அதுக்கு தெரியும் அந்த குரான நாங்க போகக்கூடிய நேரத்துல எங்களுடைய எடுத்துட்டு போகணும் கபருக்கு எடுத்து போகணும் ஏன் குரானுக்கு தெரியும் நடக்கும் யார் யாரு வருவாங்க குரானுக்கு தெரியும் எவளுக்கு தெரியாது போயிட்டோம் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் அந்த ஊர்ல எல்லாம் சுத்தினரு அவருக்கு எல்லாரையும் தெரியும் இடத்துல புடிச்சிட்டால் அல்லது வாகனம் போவார் அவருக்கு எல்லாரையும் தெரியும் தானே இப்படி தெரிய வந்துட்டா அப்படி பேசி சமாளிச்சு அவர் எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவார் அதே போல சகோதரே இந்த குர்ஆனை நாங்கள் எங்களோட கபூருக்கு எடுத்துட்டு போவோம் அந்த குர்ஆன் நபியாக மனித கபூர்ல வச்சதுக்கு பின்னால அதாவது வரக்கூடிய வேகத்துல அந்த குர்ஆன் அல்லாஹிடத்துல வாதாடும் சூரத்து அதை ஓதுகோட கபூருடைய வேதனை நீக்கப்படும் என்பதாக சொல்லுங்க யாரும் சூரத்தில் சூறாவ ஒவ்வொரு இரவுலையும் போதுவாங்களோ அல்ல அவர்களே வேதனையிலிருந்து பாதுகாப்பா என்பதாக வேதனை வரக்கூடிய இடத்துல அந்த சூரத்தில் அல்லது வாதாடும் வேதனை சொல்லும் இந்த தால்பாட்டில் வந்து வாதாடும் நீ இந்த மனித நெருங்க முடியாது நீ திருப்பி போ என்பதாக சொல்லும் தலைமாட்டல வந்த சுருத்து சஜதா வாதாடும் திரும்பி போயிருப்பதாக சொல்லும் பாதுகாக்கும் வாழ்க்கை தான் எங்களுக்கு பார்த்தா குரு ஆண்ட திலாளத்தை குறைச்சதாக இருக்கு குறைவாக இருக்கு நபீட காலத்துல ஒரு காலம் இஸ்லாமில் மனிதன் இஸ்லாமின் சொல்றதுக்கு பேர் மாத்திரம்தான் இருக்கும் குரு குருக்கும் வாழ்க்கையிலும் இருக்காது ஆனா தொழுறதுக்கு ஆள்கள் இருக்க மாட்டாங்க இதாயத்தொட்டு தூரமாக இருக்கும் என்பதாக சொன்ன எப்படி நாங்க சிந்திச்சு பார்ப்போம் எவ்வளவு பெரிய இடம் ஆயிரம் பேருக்கு தொலைகளும் ஆனால் நொஹருடைய தொழுகைக்கு நாங்க எத்தனை பேர் வரோம் அசருடைய தொகைக்கு நாங்க எத்தனை பேர் வாரம் தொழில் விடயம் குரான் மாத்திரம் முடிஞ்சிருக்கிறது நாங்க பௌத்து வரைக்கும் செத்துக்கொண்டே இருக்கோம் மசிதிகள் மூடப்படுறதில்லை நாங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல கூலிய நோபல மட்டும் தான் கொடுக்கிறாரில்ல அல்ல கியாபத்தினால் வரைக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் என்பதா அல்லா தல சொன்ன ஆசிரிய வாழ்க்கைக்காக தயார் செய்யணும் ஆசிரத்திலே வாழ்க்கைக்காக தயார் செய்யும் ஒரு சாபிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க தெரியுமா சொல்லி கேட்டாங்க சாதக சொன்னாங்க தெரியாத சொல்லலாம் அப்படியே சொன்னாங்க ஒரு மனிதருக்கு மூணு சகோதரர்கள் இருந்தாங்க அந்த மனிதர் சக்கராத்துரிய நேரத்துல அவரை மூத்த சகோதரரை கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னாரு உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன் சக்ராத்து நேரத்தில் இருக்கிறேன் இருப்பேன் நீங்க மகுத்தா போல இல்லத்தருந்த கையில பே கேட்டாங்க சகா மக்கள் கிட்ட இந்த சகோதரர் இந்த சகோதரத்துல வர்ணிக்கக்கூடிய மனிதருக்கு ஏதாவது பிரயோஜன லாபம் இருக்கா என்பதாக எந்த காசு படங்கள் என்ன சொன்னாங்க காசு படம் ஹயாத்தோட பேச அதுக்கு பின்னால அந்த படித்த ரெண்டாவது சகோதரான அடைச்சு கேட்டாரு நீ நான் சராத்துரிய நிலைமையில் இருக்கிறேன் நீ எனக்கு அங்கே என்ன செய்வாய் அந்த சகோதரர் சொன்னாரு உடல உள்ள குளிப்பாட்டுவன் கபல் செய்வன் உள்ள கொண்டு போய் கபுர்ல வச்சிருவன் கபர்ல வச்சுட்டு நான் திருப்பி வந்துருவன் உள்ள பத்தி யாராவது நல்ல விதமாக சொல்லுவேன் சாதாக்கள் கிட்ட கேட்டாங்க இந்த சகோதரனால அவருக்கு ஏதாவது பிரயோஜன மௌத்தரிய மரணத்துக்கு பின்னா இல்ல வாழ்க்கை பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டாங்க சாதா சொன்னாங்க யாரும் சூழலா அந்த மௌத்தாபன் மனிதர்கயோஜனம் இல்லை என்று சொன்னாங்க சகோதர்தான் அவருடைய குடும்பம் என்பதாக சொல்ல வருவாங்க மூணாவது சொல்லாங்க மூணாவது சகோதரர் அந்த மனிதர் அழைச்சாரு நீங்க எனக்காக என்ன செய்திங்க அந்த மூணா சகோதரர் சொன்னாரு நீதிக்க நீ கபருல இருக்கக்கூடிய நேரத்தில் நீ கபர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பரைய சராசரி நான் ஏறி உட்கார்ந்து கொள்வன் என்பதாக சொன்னார் தெரியுமா அவர் மூணாவது சகோதரர் அவல் தான் அந்த மனிதனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதாக சொன்னாங்க அதை கேட்டு அப்துல்லாஹிப் உடனே இந்த விடயத்தை கேட்ட உடனே ஒரு கவிதையாக படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அடுத்த நாள் சிபோட நேரத்தில் வந்து அந்த நபி அவங்க சொன்ன உதாரணத்தை அதாவது இந்த நபி அவன் சொன்னத ஒரு கவிதையாக படித்தாரு அப்துல்ல எங்க போனாலும் சஹாபாக்கள் கூப்பிட்டு அந்த கவிதையை கொஞ்சம் அந்த பாட்ட கொஞ்சம் படிச்சு காத்துக்காங்க அவரு படித்த சகாபாக்கள் எல்லாம் அழுவா ஏன் எவட தபருக்கு நாங்க தேடோல் வெந்தைகளை தேடோல் நாங்க உலகத்துல வாழக்கூடிய இடத்துல எவட சொத்து செல்வம் எவட குடும்பங்கள் என்னுடைய வியாபாரங்கள் இதன் மூலமாக எந்த அளவு நன்மைகளை நாங்க எடுக்கிறோமோ அந்த நன்மைகள் தான் கபர்ல என்ன கிட்ட வரும் கபர்ல எங்களோட வரக்கூடியதான் உதாரணமா இப்ப நாங்க தேர்தல் ஊற்றக்கூடிய நேரத்துல தேயிலையை போடுவோம் சீனியையும் போடுவோம் பச்சியையும் தட்டி போடுவோம் தட்டி போட்டு ஒரு கலக்கு கலக்குவோம் கலக்கிட்டு வடிய கொண்டு ஒரு வடி வடிப்போம் வடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த தேயிலிருந்து தேயிலையிலிருந்து எந்த அளவு சாயத்தை எடுக்குதோ அந்த சாயம் உள்ளுக்கு போகும் சினியிலிருந்து எந்த அளவு அந்த இடுப்பு தண்ணி எடுக்குதோ அதுதான் உள்ளுக்கு போகும் இஞ்சியில இருந்து எந்த காரத்தை எடுக்குதோ அதுதான் உள்ளுக்கு போகும் அடுத்தது எல்லாம் வட்டி எல்லாம் வடியிலே தங்கிரும் தான் இவரோட குடும்பம் எங்களோட சொத்து செல்வங்கள மூலமாக நாங்க எந்த அளவுக்கு நன்மைகளை சம்பாதிக்கிறோமோ அது தான் கபருட்டு எங்களோட வரும் அல்ல எங்களை கபர்ல வச்சு தான் எங்களை வடிப்பாங்க வடியக்கூடிய சொத்து செல்வம் வெளியே இருக்கும் குடும்பங்கள் வெளியே இருப்பாங்க அதன் மூலமாக எந்த அளவு நாங்க நன்மைகளை அடைஞ்சோமோ அதுதான் மேல திராமத்துறைய தினத்துல எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு உதவியாக இருக்கு எனக்கு ராமத்துறை அல்லது நல்லாடி சகோதரர்களே அதிகமாக கவன செலுத்தோம் நாங்க தொழுகை பக்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அவருக்கும் அல்ல எவ்வளவு சவால தருவாள் வருது ஒரு சம்பவம் ஒரு மனிதருடைய கபுல்ல அந்த மனிதருக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு ஒரு மனிதருக்கு கபுல வேதனை அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு ஆச்சரிய அல்லதுல கேக்கிறாரு அல்லாஹால சொல்றான் அடியாலே உலகத்துல ஓட குழந்த பேச ஆரம்பிக்க கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லி ஏந்த பேரை சொன்னான் ஏத பேருட குழந்தை சொல்லிச்சு சொல்ற பே சொல்ல மாத்தான் சொல்ல மாத்துழந்தைகள் செய்யதாக்கள் எட கு செய்யல்ல கூறுதல் எனவே அன்புக்கு அல்லாவில் அல்லாடு ஏங்கள் யாருமே சோதனையே நாங்க தொழிலுடைய விடயத்தில் மிகவும் தேர்தலாக இருக்கணும் குரானுடைய விடயத்துல குரான் அதிகமாக ஓதோனும் நாங்க மாத்திரமல்ல எங்க மனைவி கிட்ட குழந்தைகள் கிட்ட நாங்கள் அல்லாவுடைய வசதி பக்கம் அலைக்கோடும் அவர்களை அமல் செய்வதற்கு ஆசை ஆர்வம் ஊட்டோடும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தயார் செய்து வைச்சிருக்கு ஓதக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக நன்மையில ஆசை ஆர்வத்தாளுக்கு வெறுப்ப சந்திர யா ல்லா சாலிஹானவர்களாக வாழ வச்சிரு பேரிதலாக தொல்லக்கூடியவர்களாக ஆக்கிரியா தொழுகை கலாவாக பாதுகாத்துறியா இறக்கவில் எவளைஹான அமல்கள் பக்கம் ஈர்த்தி யாழ்லா பாவத்தில் வெறுப்ப போட்டுறியா இவரை இறுதி முடிவு நல்லதாக ஆக்கிறியாள்லா லாஇல்லா முகமது ரசூல்ல களிமாவோட இவர உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாய்